الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعده أما بعد فاعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فمن كان مؤمنا كمن كان فاسقا لا يستوون وقال ايضا قل هل يستوي الذين يعلمون والذين لا يعلمون وقال وقال تعالى تعالى நல்லடியார்களே அன்பு சகோதரர்களே பெரியார்களே அல்லாவை அஞ்சு பயந்து தக்குவாவை கடைபிடிக்குமாறு முதல் முதலாம் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நசியத்தும் பசியத்தும் செய்து கொள்கிறேன் ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கை அது கூட்டு வாழ்க்கையாக மாறும் பொழுது அது ஒரு சமூகமாக நூறு பேர் ஒரு ஊரில் நூறு விதமாக வாழ்ந்தால் அது ஒரு சமூகமாக மாற்றம் நூறு பேரும் மச்சதில் வரக்கூடிய எல்லோரும் ஒவ்வொரு இடத்துல போய் தொழுதால் எப்படி அது முறையாக இருக்க மாட்டாதோ தொழுகைக்கு வந்தோம் அணிவகுத்து நின்றோம் அல்லாஹு தாலா குரான்ல என்பதாக சஃப்புகள்ல அது யுத்தமாக இருக்கலாம் மஸ்ஜிதாக இருக்கலாம் அணிவகத்திருக்கக்கூடியவர்கள் மீது சத்தியம் செய்கிறான் வல்லாச காலத்தின் மீது சத்தியம் செய்கிறான் சூரியன் மீது சத்தியம் செய்கிறான்ஹாவுடைய நேரத்தின் மீது சத்தியம் செய்கிறான் ஏன் அதனுடைய முக்கியத்துவத்தை வலியுறுத்துவதற்காகவே அல்லாஹு தாலா மனிதர்கள் எல்லாரும் ஒன்றுபட்டு ஒரு மதியில போல நபர்கள் சொன்னார்கள் ஒரு மதியில போல எப்படி ஒவ்வொரு கல்லும் ஒன்றோடு இணைந்து இருந்தால்தான் அது அந்த கற்றிடம் பரிபூர்ணமாக ஒரு உடம்பை போல அந்த மேனில மனிதனுடைய அங்கங்கள்ல எங்கு வருத்தம் வந்தாலும் அது பூரா உடம்பும் அதுல பாதிப்பும் வருத்தமும் உண்டாகும் அதுபோலதான் கண்ணியமானவர்களே சமூகம் என்பது ஒரு தனிப்பட்ட நபர் அல்ல சமூகம் என்பது அல்லாஹு தாலா குரான் எப்படி சொல்கிறான் வானம் பூமியில உள்ளவர்கள் அல்லா ரபுல் பறக்கத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் என்ன செய்யணும் வாழும் பொழுது பரக்காத்தி வானம் பூமியுடைய பறக்கத்துடைய கதவுகளை நாம் திறந்து விடுவோம் என்று சொன்னான் ஒரு தனிப்பட்ட நபருக்கு அல்ல அல்லாஹு தாலா ஒரு சமூகத்தை பார்த்து சொல்கிறான் ஒரு ஊரை பார்த்து சொல்கிறான் ஒரு நாட பார்த்து சொல்கிறான் அல்லா வானம் கதவுகளை அல்லாஹ் திறந்து விடுவேன் என்று சொல்கிறான் இந்த ஊர் மக்கள் அல்லாவுடைய பறக்கத்தோட வாழணும் என்று சொன்னா எப்படி மஸ்ஜிதுக்கு ஜும்மாவுக்கு ஐவேல தொழுகைக்கு வந்து நாங்க சப்புகள்ல அணிவகுத்திருந்து நேராக இருந்து ஒவ்வொருவரும் தன்னுடைய தொழுகையில பயபக்தியோட நிறைவேற்றி சந்தோஷமாக மன திருப்தியோட நாங்கள் போறது போல எல்லாரும் உண்டுபட்டிருக்கணும் அதை கொண்டுதான் அல்லாஹுடைய திருப்பொருத்தத்தை பெற முடியும் ஒருவர் ஒன்றை செய்கிறார் ஒரு இடத்துல தொழுகிறார் ஒருத்தர் தூரமாக தொழுகிறார் ஒரு வெளியில தொழுகிறார் என்றால் அங்கு அல்லாவுடைய அந்த கயிற வரக்கத்தை பெற்றுக்கொள்ள மாட்டோம் ஒரு மனிதர் பின்னுக்கு தனியே தொழுகிறார் ஒருவர் பின்னால வந்து எடுத்து ரெண்டு பேர் சேர்ந்துதான் அந்த சப்பணும் என்பதாக அலி வசல்லம் அவர்கள் வழிகாட்டியிருக்கிறார்கள் அதனால் கண்ணியமானவர்களே நாங்க ஒரு குடும்பம் குடும்பம் என்பது அது ஒரு தாய்க்கு பிறந்த புள்ளில் மட்டுமல்லா படைப்புகள் அனைத்தும் ஒரு குடும்பம் அனைத்தும் ஒரு குடும்பம் நாங்கெல்லாம் இஸ்லாமிய சகோதரர்கள் இன்னமல் மினூன இஸ்வான் மூமின்கள் ஒருவருக்கு சகோதரர்கள் நாம் ஒற்றுமையுடைய ஒன்றுபற்றிருக்கக்கூடிய விஷயத்தில நாம் ஒரு சகோதரர்களாக இருக்கும் பொழுதுதான் அல்லாவுடைய உதவியை நாம் பெற்றுக் கொள்ள முடியும் அந்த அடிப்படையில் இன்று நான் எடுத்திருக்கும் முதலாவது ஒரு தலைப்பு என்னவென்றால் ஒரு ஊருடைய சீர்திருத்தம் ஒரு ஊருடைய வெற்றி ஒரு ஊருடைய பாதுகாப்பு ஒரு ஊருடைய வளர்ச்சி அது எதுல தங்கியிருக்குதுன்னா அந்த சப்புகளில் அணிவகத்திருக்கிறது போல எல்லாரும் ஒரே இலக்கோட ஒரே குளிக்கோளோட ஒரே நோக்கத்தோட செயல்படும் திறந்து விடுவான் தண்ணீரை போல சுஹான் அல்லா ஜம்சம் தண்ணீர் இப்படி பூமியில வரக்கத்தை அல்லாச்சால இன்று வரைக்கும் ஏற்படுத்தி இருக்கிறான் வானத்துடைய வரக்கத்து என்று சொல்லும் பொழுது அல்லாஹு சாலா சொல்கிறான் அல்லா இடத்துல மன்னிப்பு கேட்டான் மனிதர் என்ற அடிப்படையில் மனிதர்களாக தவறு நடக்கும் தவறுகள் மனிதர்கள் செய்வார்கள் ஆனா கத்தாயின் தொவ்வாபோன் தவறு செய்தவர்கள் சிறந்தவன் யார் உடனடியாக தௌபா செய்து மீள கூடியவன் ஓஹோ நான் இப்படி ஒன்று இது பொருத்தமில்லையே என்று வருந்தி அல்லா கிட்ட தௌபா செய்யும் பொழுது அல்லாஹ் என்ன செய்கிறான் அங்கேயும் அல்லாஹ் நபியவர்கள் சொல்கிறார்கள் குரானும் அதுதான் சொல்கிறது குரானில் சொல்ல நூல் அல்லா தலா என்ன சொல்கிறான் நான் உங்களுக்கு மலைய தருவோம் உங்களுக்கு குழுந்த பாக்கியத்தை தருவோம் நான் உங்களுக்கு செல்வத்தை தருவோம் நீங்களுக்கு தோட்டங்களையும் தருவோம் நதிகளையும் அதுல ஓட வைப்போம் அல்லாஹால உங்களுக்கு இவ்வளவு பாக்கியங்களை தர காத்துக்கொண்டிருக்கிறான் நீங்க செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான் நீங்க செஞ்ச தவற வருந்தி அல்லா கிட்ட தவற செஞ்சிட்டே என்னால மோசடி நடந்துருச்சு ஈடுபட்டுட்டேன் நான் பிறருக்கு இப்படி செஞ்சிட்டேன் எல்லா ஓன கடமையிலயும் குறப்பாடு செஞ்சிருக்கிறேன் மனிதர்களுடைய விஷயத்திலேயே நான் பலகீனமாக நடந்திருக்கிறேன் இது ரெண்டையும் நீ வருந்தி நான் மன்னிப்பு கேட்கிறேன் எல்லாம் இந்த ஜும்மால கொண்டே நோன்பு இருபத்தி ஏழு வரைக்கும் காத்திருக்க தேவையில்லை இருக்கும் பொழுதேன் நான் திருப்பி கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுத்துருவேன் நான் மன்னிப்பு கேட்கக்கூடிய மன்னிப்பு கேட்டுருவேன் உனக்கு தர வேண்டிய உன்னை பேர்ல கொடுக்க வேண்டிய ஜக்காத்தை நான் நிறைவேற்றிடுவேன் நான் ஹஜ்ஜு செய்யல எவ்வளவு காலம் நான் ஹஜ்ஜ நிறைவேற்றிடுவேன் என்ற தீர்மானத்துக்கு வரும் பொழுதே நீங்க வெளியறதுக்கு முன்பு அல்லாஹு இரவு நான் ஒரு சகோதரர் சந்திச்சேன் அவர் எனக்கு ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்தினார் அவர் சொன்னார் ஹசரத் அவர்களே தொடர்ந்து பல காலங்களாக மலையாக இருக்குது நீங்க அறிவிச்சீங்க எல்லாரும் மூலமாக்கல் தொழுங்க தொலுக மலைய நாடி தொழுங்க நாங்க சில சில ஊர்கள்ல நீங்க நடத்தின ஜும்மால நானும் இருந்தேன் அந்த ஜும்மால நீங்க மலைக்காக துவான் ஆடினீங்க இங்க ஜும்மாவுக்கு தொழுகைக்கு மக்கள் ஒன்று சேர்றாங்க நாளைக்கு எல்லாரும் ஒன்று சேருங்க சொன்னீங்க கொழும்புல பல இடங்கள்ல செஞ்சாங்க நாட்டுல பல இடங்கள்ல செஞ்சாங்க அதுல தொடர்ச்சியாக மழை பெஞ்சு என்ன செய்தார்கள் வறட்சியாக இருக்குது மழையின்மையின் காரணத்தினால வறட்சி அடைஞ்சது கால்நடைகள்லாம் செத்து கொண்டிருக்குது துவாசிங்க என்று சொன்ன உடனே நவியங்க கையேந்தி துவா செய்தாங்க அல்ல அடுத்த வாரத்துக்குள்ள எந்த அளவுக்கு மழை பெய்ய வச்சான்ண்டா சாபாக்கள் வந்து சொன்னாங்க கால்நடைகள் விவசாய நிலங்கள்லாம் அழிவுல போய் கொண்டிருக்கு அந்த மலை நிப்பாற்றுக்கு துவாசை நிலைமைய நாங்க நீங்களும் அடைஞ்சு கொண்டுதான் இருக்கிறோம் அல்லஹுசாலா கேட்டொடனே தருவான் அல்லாஹ் கொஞ்சம் தாமதிச்சு தருவான் அல்லாஹ் அழுக வைத்து தருவான் அல்லா கேட்டதுக்கு மாற்றமாக தருவான் அல்லாஹ் நாளைக்கு ஆகிறத்துல தருவான் உடனடியாக தருவான் நபி அவர்கள் பதில் அல்லாஹு அக்பர் நபி அவர்களுக்கு அல்லாஹாதா சொல்கிறான் உங்களுக்கு உதவி வந்துவிட்டது மன்றும் அது இல்ல நீங்க எண்ணிக்கையில குறைவாக இருக்கும் பொழுதும் அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்தான் நீங்க முன்னூத்தி பதிமூணு தான் இருந்தீங்க அல்லா உங்களுக்கு மகத்தான அந்த உதவியை செய்தான் என்பதாக வசூசல் அல்லாஹூ அலி வசல்லம் அவர்களுக்கு இந்த நன்மாராயம் கிடைக்கிறது அல்லாஹ் உடனே செய்வான் கொஞ்சம் தாமதிக்கு செய்வான் உதவி அவுடைய உடன்படிக்க உம்ராசீரத்துக்கு வந்தாங்க திரும்பி போக வேண்டிய நிலைமை எறாம கலைஞ்சிட்டு குர்பான கொடுத்துட்டு போனாங்க அல்லாஹ் தலா வெற்றிய ஒரு வருடத்துல மக்காவுடைய வெற்றியாக அல்லா தலா கொடுத்தான் ஆனா அல்லாஹ் சொல்கிறானே இதுதான் என்று அப்ப அவக்கிறதே எல்லாம் சொன்னாங்க இதுதான் அல்லாஹுடைய நியதி அல்லா ரபுல் சொல்லும் பொழுது மனிதனுடைய உள்ளத்தில் அந்த நம்பிக்கை ஆழமாக பதிய வேண்டும் கண்ணியமானத்திலே அழுக வச்சு அவர்கள் பதிலையும் அழுதார்கள் பல கட்டத்தில் அழுதார்கள் எழுந்தார்கள் அல்லாஹ் கண்ணையும் கொடுத்தான் மகனையும் கொடுத்தான் உடனே கொடுப்பான் தாமதிச்சு கொடுப்பான் கேட்டதுக்கு அல்லாஹ் அழுக வச்சு கொடுப்பான் யூசுஃபலை திருப்பி அல்லா மகனை கொடுத்தது போல கிணத்துல வீசினீங்க அங்கேயும் பாதுகாத்தான் அல்லா சுகானா அந்த குழந்தைய சிறையில போட்டீங்க அங்கையும் அல்லா விடுவிச்சான் அல்லா ரபுல் உங்களுக்கு ஒரு மந்திரி ஆக்கி ஒரு பொறுப்புல வச்சு உங்களை மன்னிப்பு கேட்க வெற்றி அதில் இஸ்லாம் சகோதர்கள் கிணத்துல போட்டீங்களே நான் அதை உங்களுக்கு திரும்ப திரும்ப ஞாபகப்படுத்த மாட்டேன் உங்களுக்கு குற்றமே கிடையாது நீங்க எல்லாரும் மன்னிக்கப்பட்டவர்கள் ஆகிவிட்டீர்கள் எண்ணிமானக்களே சிலது அல்லாஹால கேட்டதுக்கு மாற்றமாக கொடுப்பான் மரியமலை தாய் துவா கேட்டார்கள் அல்லாஹ் எனக்கு ஒரு ஆம்புலக்குள்ள வேணும் என்று அல்லாஹு தாலா பெண் குழந்தையை கொடுத்து அப்பி இன்னைக்கல் உன்சா என்பதாக நான் ஆண் தானே கேட்டேன் அல்லாஹ் நீ பெண்ணை தந்திருக்கிறியே கேட்டதுக்கு மாற்றமாக அல்லாஹாலா கொடுப்பான் சிலது கேட்டு கேட்டு இருப்போம் கிடைக்காது நிராசை அடைந்தா எல்லாமே எழுந்துப்போம் நம்பிக்கை வச்சா அல்லா சில நேரம் எங்களுக்கு நலவுக்காக வேண்டி அதை சேகரித்து ஆகலத்தில் தருவான் ஏ வடிதான் நீ கேட்டா அல்லவா என்று நீ இதை பெற்றுக்கொள்ளுண்டல்லா தருவான் அதனால் கண்ணியவானர்களே முதலாவது நான் ஒரு சமூகம் சமூகத்துல எல்லாரும் ஒன்றுபட்டு ஒரே தூத உலகத்துக்கும் நாட்டுக்கும் இந்த ஊருக்கும் கொடுக்கணும் சிறார்கள் பெரியவர்கள் எல்லாம் மூத்தவர்கள்ட்ட படிச்சு கொள்வாங்க என்ன விஷயத்துல நாங்க தூத கொடுக்கணும் எங்கட ஈமான் வணக்க வழிபாட்டில் எங்களுடைய அகலாத்துல ஒரு தூத கொடுக்கணும் எங்கட இல்லற வாழ்க்கை குடும்பத்துல ஒரு தூத கொடுக்கணும் எங்களுடைய குடுக்கல் வாங்கல அந்த முக்கியமான தூத கொடுக்கணும் அல்லாச்சலாக்கு நேர்ம நல்ல விருப்பம் வயலுள்ளில் வெற்றி பெற்று விட்டார்கள் அல்லாவுக்கும் என்பதாக சொல்கிறார் அப்ப ஈமான் அடையலும் அதை கொண்டுதான் கண்ணியமும் உயர்வும் கிடைக்கும் என்று குரான் வாக்களித்திருக்கிறது அல்லாஹ் இரண்டாவது அவர்களுடைய வணக்க வழிபாடு என்பதே அது யாருக்கும் காண்பதற்காக அவர்கள் எழுகிறார்கள் உள்ளட்சத்தோட பயத்தோட நீங்க தொழுகையில் எழுதி நில்லுங்களை நிறைவேற்றிக் கொடுக்கும் துணியாட தேவை நிறைவேற்றும் ஆகத்து தேவை நிறைவேற்றும் கண்ணியமான அதே நேரத்துல நானும் நீங்களும் எங்களுடைய மாஷிரத்தை எங்களுடைய கலாச்சாரத்தை எங்களுடைய அன்றாட வாழ்க்கைய எங்களுடைய திருமண இல்லற வாழ்க்கைய அது சிறப்பாக மாற்றிக்கொள்ளணும் அதை கொண்டு அல்லாஹாலா திருப்தி அடைகிறான் நடந்து அதே நேரத்துல குடுக்கல் வாங்கல்ல சரியான நேர்மையாக இருக்கணும் இதை எங்களிடத்துல அல்லாஹ் எதிர்பார்க்க கூடிய உண்டாக இருக்கிறது அஹ் வட்டி அல்லா தலா ஹராவாக்கி வியாபாரத்தை ஹலாலாக்கி இருக்கிறான் சாவாக்கள் சொல்கிறார்கள் அதிருப்தியோட மீன பிடிச்சிட்டு வரக்கூடாது அந்த நேரத்திலே நாங்கள் தொழிலு கொள்ளணும் இருந்தாலும் கடல் நடுவில் இருந்தாலும் பல நாட்கள் சுனாமியில போனவங்க நாளைக்கு தான் கடலோரத்துக்கு வந்தாங்க ஆனா எங்க இருந்தாலும் நாம் அல்லாவ நினைவுபடுத்திக் கொண்டே இருக்கணும் அவர்களுடைய வியாபாரம் தொழில் அல்லாவிட்டு பராக்காக்க மாட்டாரே அவர்கள் அங்கிருந்தாலும் அல்லாவை நாபகப்படுத்திக் கொண்டே இருப்பார்கள் சாபாக்களுக்கு கவலை அந்த நேரத்துல யாரும் இல்ல இப்படி குடிக்கிறோமே அதை குடிக்கிறோமே இது எப்படி விக்கிறது இல்ல நாங்க நாங்க இதுல இந்த உப்பு தண்ணீர்ல உதவெடுக்கலுமா நபியவர்கள் சொல்லுமை நபியவர்கள் இறக்கம் உள்ளவர்கள் கருணையுள்ளவர்கள் அவர்கள் ஒரு விஷயத்தை அதிகமாக எங்களுக்கு சொல்லி தருகிறார்கள் நீங்க அந்த தண்ணீர் சுத்தமானது அதுல செத்த அந்த மீனையும் உங்களுக்கு சாப்பிடுறதுக்கு அனுமதி இருக்குது என்று சொல்கிறார்கள் என்ன பார்க்கிறேன் வாழ்ந்த சஹாபாக்கள் அவர்கள் இதனால் கவனம் செலுத்தினார் வந்த அப்படியா அவங்களே உனக்கு வேலைக்கு ஆள் தேவையில்லம்மா நீ சொந்த மூணு தஸ்மீஹாத்துகளை செய்து கொண்டா உனக்கு மன உளைச்சல் நீங்கும் நீ தைரியமாக இருப்பா உனக்கு உடம்புலையும் தெம்பு வரும் சுஹான் அல்லா முப்பத்தி மூணு விடுத்தம் அல்ஹமது உடம்புக்கு ராகத்து வரும் பாத்திமா நதியாஹா என்ன தகப்பனே நான் கேட்டது வேலைக்காரிய நீங்க தாரியன்று சொல்லல அவர்கள் சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டார்கள் சந்தோஷமாக ஏற்றுக்கொண்ட காரணத்தினால ஒரு நாள் வீட்டுக்கு போறாங்க மகள ஏதோ சாப்பிடு இருக்குது பேரரசாப்பாடு கொடுக்க வசதி இல்ல அதனால மருமகன் ரெண்டு குழந்தைகளையும் எடுத்துக்கொண்டு வெளியில போயிருக்கிறாங்க வெளிய போய் பார்த்தா எங்க இருக்கிறார் என்று பார்த்தா அங்க யூதனுடைய தோட்டத்துல தண்ணீர் எரிச்சு கொண்டு இருக்கிறார் தோட்டத்தில் யூதனுடைய தோட்டத்தில் வேலை செய்வது அவர்களுக்கு கஷ்டம் இல்லாத சம்பாத்தியத்தை நான் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கணும் போகிறோம் நாங்க கடலோரத்திலிருந்து தொழில் செய்கிறோம் என்ன தொழில் செய்தாலும் அல்லா திருப்திப்படுத்துறது அதுதான் நோக்கமாக இருக்கும் யூதனுக்கு கீழே வேலை செய்யறது நபியுடைய மருமகனுக்கு அது இடையூறாக இருக்கவில்லை அவர்கள் அந்த குழந்தைகளை தகப்பனுக்கு வந்து என்னோட சொல்லுங்க நபி அவர்கள் வீட்டுக்கு வந்தா ரொட்டியும் ரொண்டு கரியும் இருக்குது மகள எங்காலம் கிடைச்சிசி ஹோமின் இந்தா அல்லாட புறத்திலிருந்து கிடைச்சிசின்னு சொன்னார்கள் நபி அவங்க அதுக்கு என்ன சொன்னாங்க தெரியுமா மரியம் அலை வந்த அந்த அரை கனிகள் அங்க வைக்கப்பட்டிருக்கின்றன மகளே மரியம் அவர்களே உங்களுக்கு எங்காலமா இந்த உணவு கிடைச்சு அல்லாடப்பட்ட அல்லா சாலா கொடுக்க நாடினால் கொஞ்சத்திலையும் அந்த முப்பது பேர் நாற்பது பேருக்குள்ள பால எண்பது பேரை மதியனால அபூரது குடிக்க வைச்சான் பத்து பேருக்கு சமைச்சிருந்த கந்தக்கிலுள்ள ரொட்டியையும் மாவையும் நூற்று கணக்கானவர்களுக்கு அல்லாஹால சாப்பிட வைத்தான் கொஞ்சத்திலையும் அல்லாஹ் அதிகமாக ஆக்கக்கூடிய சக்தி பெற்றவன் இல்லாத இடத்திலிருந்து குபேபிரதையல்லான் அவர்களுக்கு நல்ல திராட்சைகளை சிறை கைதியாக இருக்கும் பொழுது அல்லாஹ் கண்ணியும் பொழுது இப்ராஹிம் அலை நெருப்பை பூஞ்சோலை ஆக்கினது போல அல்லா ரகுல் இசத் குடுக்க ஆடும் பொழுது அல்லா இதுரபி அவர்களுக்கு அந்த நதியை கடக்கும் பொழுது அதை பாலமாக மூசாலை செலாத்துக்கு மட்டுமல்ல நபியுடைய தோழர்களுக்கும் அல்லாஹால அப்படி ஆக்கி வைத்தார் சபபுகள் இல்லாம காரண காரியங்கள் இல்லாமலும் அல்லாஹ் கொடுக்க வைப்பான் கொஞ்சத்திலையும் அல்லாஹ் வைப்பான் அறியாத இடத்துல கொடுக்க வைப்பான் மிக எல்லா அவர்கள் சிறுநீர் கழிக்க போன இடத்துல பதினேழு தங்க பொற்காசுகளை அந்த எலி கொணந்து போட்டது நவியவர்களிடத்தில் அதை எடுத்துட்டு வந்தார்கள் நீ பொந்துக்குள்ள கைய போட்டாயா மிக்தாத் என்று கேட்ட நேரம் இல்ல அரச அந்த எலிதான் எனக்கு இதை கொழந்து தந்தது மையத்துக்கு இல்லாக தனிப்பட்ட ஒரு நபர் அல்லாவை பயந்து நடக்கும் பொழுது அல்லா சாலா அறியாதபுரத்திலிருந்து உணவு கொடுக்கிறது போல ஒரு கிராமம் அப்படி நடக்கும் பொழுது வானம் பூமியுடைய வரக்கு கதவுகளை அல்லாஹ் இப்படிதான் தொடர்ந்து தருவேன் என்பதாக சொல்கிறான் இந்த நம்பிக்கை உள்ளத்துல வரணும் அல்லாட்ட கேட்டாலும் அல்லாஹ் முறைகளை வச்சிருக்கிறான் ஒரு நாளும் தராம இருக்க மாட்டான் தருவான் உடனே தருவான் தாமு தருவான் பேருக்கு கொடுக்க வச்சது போல அந்த சாப்பாடை மாவையும் அந்த அந்த கரியையும் பல நூற்றுக்கணக்கானவர்களுக்கு சாப்பாடு கொடுக்க வச்சது போல அல்லாஹு பறக்கத்தை ஏற்படுத்துவான் மேலான சகோதரே அதுதான் முதல் கட்ட தூதாக நான் உங்களுக்கு முன்வைக்கிறேன் உங்களுக்கும் தோகை செய்ய வேண்டும் நாம் அல்லாவுடன் எங்களுடைய விவாதத்துகளுடன் எங்களுடைய குடுக்கல் வாங்கலை சீராக்கியவர்களாக குடும்ப வாழ்க்கையை முறையாக்கின்றவர்களாக நாம் நல்ல பண்போடு நாடும் பொழுதே அந்த ஊர் சிறப்புள்ளதாக மாறுகிறது தனிப்பட்ட நபராக இருக்கலாம் கூட்ட மாதிரி உதவி எங்களுக்கு கிடைக்கும் உலக சக்திகள் அல்லாஹ் பாதுகாப்பு கொடுப்பான் கண்ணியமானத்திலே முன்னூத்தி பதிமூணு பேரோடு தான் பதில் நபிவங்க கலந்து கொண்டார்கள் அல்லா தால சொல்கிறான் உங்களுக்கு நான் வெற்றியை தருகிறேன் என்று சொல்லி அதனால அல்லாஹோட நெனிஞ்சு தொடர்புள்ளவர்களாக இருக்கணும் ஊர் ஒற்றுமையாக இருக்கணும் எல்லாரும் ஒரே நிலைப்பாட எடுக்கணும் எல்லோரும் முன்மாதிரியான ஒரு சமூகமாக மாறணும் அப்பொழுது காண முடியும் சாபாக்கள்ல இந்த அந்த அஞ்சு விஷயங்களை நீங்க பார்க்கும் பொழுது மதீனாவுக்கு அவர்கள் வந்து இறங்கினார்கள் மதீனால ஈமான் நிரம்பிருந்ததை சுபான் அல்லா ஆண்கள் பெண்கள் எல்லோரும் ஈமான் உள்ளவர்களாக மாறிவிட்டார்கள் இப்பாதத் தொழுகையாக இருக்கிறது மழை பெய்ஞ்சால் அல்லாவுடைய அரிசையும் உசும்பி விடுகிறது மௌத்தோ அது அரிசையும் ஒசும்ப வைத்து விட்டது இது அல்லாவுடைய சுண்ணது அடியார்கள் அல்லாவுடைய நெருக்கமாகும் பொழுது மன்றாடக்கூடிய நேரத்தில் அவர்கள் எங்க போனாலும் எங்களுக்கு தந்தார் இறுதியாக நாம் அந்த நதியை கடந்தோம் என்பதாக சொல்கிறார் அதனால் கண்ணியமான நிலைப்பாடு எடுத்து ஒரு ஊர கட்டியலுக்குறத்துக்கு ஆக பிரதானமாக இந்த விஷயங்கள்ல ஈடுபடும் பொழுது அல்லாவுடைய உதவியும் தீர்மானிப்போம் நாங்க ஈடுபடுவோம் அதைக் கொண்டும் அல்ல மலையை தருவான் அல்லா வரக்கத்தை தருவான் குழந்த பாக்கியத்தை தருவான் அல்லா சூரத்து நூலை சொன்னது போல எல்லா எங்களுக்கு நாளை கேமத்துல தருவான் நாம் இதுல ஒற்றுமையாக ஈடு கண்ணியெல்லாம் நேர்மையான வியாபாரம் செய்கிறார்களோ அவர்கள் நிம்மதியை சந்தோஷத்தை அவருடைய சந்ததிகள் எத்தனையோ சந்ததிகள் அதுல பறக்கத்தை பெறுவார்கள் என்பதில் மாற்று கருத்து கிடையாது கனிவான சகோதரர்களே பெரியார்களே நல்ல அஹ்லா நல்ல பண்பு வெட்டு கொடுப்போம் மற்றவர்களை நல்லெண்ணம் வைப்பதை மற்றவர்களுக்கு பரிசுமத்துதல் விட்டு பூர்த்தியாக தவிர்த்து கொள்ள வேண்டும் இதுதான் குரான் சொல்கிறது நான் குரானுடைய நாலு திரு வசனங்களை இன்றைய ஜும்மாவுக்கு தெரிவு செய்திருக்கிறேன் முதலாவது ஈமான் அபீனன் கமன்கான ஈமான் உள்ளவர்களும் ஈமான்ற்றவர்களும் سمما هو أرقلا سوما هو أرقلا رنداضي الله تعالى إنسو القرآن كل حلسة والذين يعلمون والذين لا يعلمون عريب الله برقلم عريب اتتو برقلم سوما هو أرقلا نجشي ما هو أرقلا سوما هو أرقلا மூன்றாவதாக அல்லா தாலுகிறார் உங்களுக்கு தீங்கு செய்தால் நீங்கள் நலவு செய்ய வேண்டும் என்று அல்லா தால கத்தலை பிறப்பிக்கிறார் நாலாவதாக அல்லா தாலா எங்க எதிர்பார்க்கிறது உங்களோட மானிசமும் அல்ல உங்களுடைய இஹ்லாசை தூய எண்ணத்தை தான் அல்லாஹால எதிர்பார்க்கிறார் கண்ணியமானவர்களே நான் சொன்ன இதுவரைக்கும் அடைந்திருந்த சூழல நாம் காணக்கூடியதாக இருந்தது குரான் ஓதல் சிகி செய்தல் ஒவ்வொருவரும் அல்லாவோட தொடர்பு ஏற்படுத்தி கொள்வதில் மிச்சம் நல்ல ஒரு முன்மாதிரியாக இருந்தார்கள் வாலிபராக இருந்த அப்துல்ல உமர் அவர்களை பார்த்து ார் அப்துல்லா அபு அத்து வயதுல நபியுடைய வீட்டுக்கு வந்து சாட்சி கிட்ட சொல்றாங்க நபிங்க இரவையில் எப்படி தூங்குறாங்க உறங்குறாங்க அதை நான் படித்துக் கொள்ள வேண்டும் என்று அவர் சிறார்கள் வாலிபர்களுடைய உள்ளத்திலையும் அன்பு நபியுடைய அன்பு அல்லாவுடைய தெரியுமா இருக்கிறது அவர்கள் சொல்கிறார்கள் இந்த சமூகத்தை சமூகம் அவர்கள் பெரிய படித்தவர்கள் அல்ல பெரிய பட்டுதாரிகள் அல்ல சாதாரண தொழிலாளிகள் அவர்களுக்கு ஈமானோட உறவோ அவர்களுக்கு அறிவோட உறவோ அவர்களுக்கு இருக்கும் அவர்களுக்கு உண்மையான நபி அல்லாவுடைய நபி அவர்களோட அன்போ இதெல்லாம் ஜொலிக்க கூடிய நேரத்தில் அல்லாவும் என்ன சொல்கிறான் நீ என்னதான் இருந்தாலும் திறமை அல்லாவுடைய கழுதை காத்துக்கு வரலாம் உமர்க்கு வரமாட்டார்ந்தார்கள் நபி இருந்தால் உமராக இருக்கும் சொர்கள் போது வேறு பாதையில ஓடுகிறான் போற பாதையில் சேதான் வேறு பாதையில போகிறான் சகோதரி பாத்திமா ஓதின குரான் அந்த குரானத்துக்கு மட்டும் ஓதில்லை வீட்டுல வரக்கத்துக்கு மட்டும் வைக்கல குரான் என்ன சொல்கிறது குரான் இதை பார் இதை பார்க்க வேண்டாம் என்று சொல்கிறது குரான் இதை பேச பேச வேண்டாம் என்று சொல்கிறது குரான் இப்படி சாப்பிட வேண்டாம் என்று சொல்கிறது நடக்காது வானத்தை இப்படி இருக்கிறோம் ஒட்டகத்தை இப்படி படைத்திருக்கிறோம் நாம் பூமி எப்படி பறத்திருக்கிறோம் பார்க்கவில்லையா நீ இதப்பார் இதை பார்க்க வேண்டாம் தந்திருக்கிற எல்லாத்தையும் பார்க்கறதுக்கு புறாம கொள்வதற்கு தீங்கு செய்வதற்கான பார்க்கிறதுக்கல்ல இந்த கண்ண தந்திருக்கிறது படிப்பினைக்காக நல்லவைகளை பார்க்கிறதுக்காக குறானை பார்த்து படிப்பினை குறிக்கிறான் பார்க்க வேண்டும் அல்லா சாலா அதை எதிர்பார்க்கிறான் உனக்கு நாவத்தையும் அல்லாச்சாலா கோல் புறம் பேசக்கூடியவர்களுக்கு அவர்களுக்கு வச்சிருக்கிறான் யாருக்கு செய்கிறார்களோ அவர்களுக்கு நான் இருக்கிறதே சபிலை சொன்னார்கள் நான் மட்டுமல்ல என்னை சேர்ந்தவர்கள் எல்லோரும் நீதான் இருக்கூடிய கூடிய இவருடைய அந்த பிரைவேட் பாட்டும் இது ரெண்டையும் ஒரு மனிதன் பாதுகாத்துக் அவனுக்கு சொர்க்கத்தை வாக்களிக்கிறேன் என்று நபி அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் நாவை தந்த அல்லா நாவல் எதை பேச பேசக்கூடாது கண்ணை தந்தா இதை பார்க்கணும் கட்டி வச்சு கொள்ளாங்க நீ குடு சபை குபி குலவழி அல்லா தந்தத அல்லா சொல்கிறான் செலவழிக்கிறேன் அல்லா சலா கொடுக்க கூடியவர்களை பார்த்து சந்தோஷப்படு கண்ணியல் அவர்கள் சாப்பிடுகிறார்கள் எச்சரிக்கை செய்கிறது விளையாடக் கூடாது அல்லாவுடைய சொத்து விளையாடக் கூடாது பகிரங்களை வருட்டி நட்டப்படும் விளையாடி விளையாடி இருக்கிறா நீ அநாதைகளுடைய சொத்துல விளையாடி இருக்கிறா துணியாலையும் ஓரு பத்தும் நாளைக்கு கபர்லையும் பத்த வைக்கும் நாளை மஷர்லையும் கபு நரகத்திலையும் போட வைக்கும் அதனால் மிகப் பேணுதலாக இருக்க வேண்டும் சாக்கள் ஒரு ஈச்சப்பழத்தை சாப்பிடக்கூடாது என்றும் தடுத்து விட்டார்கள் கண்ணியான அந்த குடுக்கல் வாங்கல் வர வேண்டும் புறம் பேசுவதல்ல போராம கொள்வதலப்படுத்துவதல்ல மனிதன் என்பது மகத்தான பண்பு இருக்கிறீர்கள் என்று அல்லாஹால பாராட்டுகிறார் எப்பொழுதுமே இந்த விஷயத்தில் நான் மிக கவனமாக இருக்கணும் ஒற்றுமையா இருக்கணும் ஒன்றுபட்டு இருக்கணும் நல்லதுகளை பேசணும் மற்றவர்களுடைய நல்லது பரப்பணும் இந்த ஊர்ல யாரும் தவறு செஞ்சா ஏற்றுக்கொண்ட ஒளி மறைச்சிருக்கிறார்கள் குறை அம்பலப்படுத்துறது வெற்றி வெற்றிக்கு காரணம் அல்ல சமூகத்தை நல்ல பாதையில கொண்டு வரதுதான் அது வெற்றிக்குள்ள வழியாக அமையும் மேலான சகோதரத்திலே அதனால இறுதியா அல்லா பாக்குறது என்ன தெரியுமா நீ எனக்காக செஞ்சியா நீ எனக்காக செஞ்ச கொஞ்சத்தை விபச்சாரி கொடுத்தது நாய்க்கு தானே தண்ணீர் அவர் விபச்சாரம் செய்தது பாவம் தான் எனக்கு தெரியும் நரம் அவளை எரிக்கும் ஆனால் அவர் ஒரு ஒரு சொட்டு தண்ணீரை கொடுத்ததே அது அந்த திருப்திப்படுத்த அதனால நான் அவளுக்கு சொர்க்கத்தை கொடுக்கிறேன் அல்லாவுக்காக கொடுத்து அல்லாவுக்காக நேசித்து அல்லாவுக்காக தடுத்து அல்லாவுக்காக இருந்து ஒரு மனிதன் நடக்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹாலா அவனுடைய ஈமான பருப்பு ஆக்கி அதனால நாங்க நீங்க எல்லோரும் என்ன செய்யணும் என்று சொன்ன மேலான சகோதரர்களே எல்லா இடத்துல பன்றாடணும் தௌபா இஸ்தபா செய்யணும் அல்ல இடத்துல கேட்கணும் அல்ல இடத்துல இஹலாச கேட்கணும் அல்லாவுக்காகவே எதையும் செய்யும் பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ளணும் செய்து கொண்டு இருக்கக்கூட செய்து முடிச்சதுக்கு பிறகு நான் ஒன்னு செஞ்சா நான் யாருக்காக செய்கிறோம் இருக்கிவிட்டது மூணு பேரும் தவிக்கிறார்கள் யாராலும் வந்து ஹெலிகாப்டர் ஆலை வரையலாது மொபைல் இல்ல இரண்டாயிரம் வருஷத்துக்கு நடக்கிற சம்பவத்தை நபை அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள் ஓஹோ மூணு பேரும் என்ன சொன்னாங்க தெரியுமா நாங்க செஞ்ச நலவ வைக்கிறோம் மூணு பேரை வச்சான் கல்ல நகர்த்தி விட்டான் கொடுத்தேன் யாருக்கு கஞ்சனுக்கு கொடுத்தேன் யாருக்கு திருடனுக்கு கொடுத்தேன் விபச்சாரிக்கு அல்லாவுக்கு அல்ல மூணு பேருடைய வாழ்க்கையை மாற்றிவிட்டான் சமூகம் மாறும் இதை கொண்டுதான் கூடியவர்கள் எப்படி இதுல சீராக வேணும் என்றா உலகம் ஒன்றுபட வேணுமென்றா இந்த தீன் சிறப்பாக வேணுமென்றா இந்த ஊர்ல உள்ள ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் இமானும் ஒவ்வொரு வீட்டிலையும் எல் நுழையனும் ஒவ்வொரு வீட்டிலையும் அஹ்லாப் நுழையனும் ஒவ்வொரு வீட்டிலையும் இஹ்லாஸ் நுழையனும் அதுக்கு அடிப்படையாக இருக்கணும் மஸ்ஜிது தான் இந்த மசிதுலுக்கு தான் இதெல்லாம் பேசப்பட வேண்டும் இமான் மஸ்ஜிதுக்குள்ள பேசப்படும் ம பேசப்படும் ஒவொருவரும் ஈமான விஷயங்கள பொறுப்பிப்போம் என்று ஈமானுடைய விஷயங்களை பேசும் பொழுது மசிதுக்கும் வீடுகளுக்கும் இங்க பவர் ஹவுஸ் இங்கதான் அந்த பவர் கொடுக்கப்படுகிறது மச்சிதுடைய கட்டிடம் போது மகிழ்ந்துடைய மழை பெஞ்சாத பிரச்சனை இல்லை நலஞ்சா இப்ப டைல்சும் அழகாக போடப்பட்ட மசிதிகள் தான் கிராமங்களிலே இருக்கின்றன அல்லாக்கு நாங்கள் சுக்குர் செய்ய வேண்டும் கவிடைய காலத்துல ஜன்னல் இல்ல கதவு இல்ல லொக்கில் கிழாவு துப்பில் நாய்கள் பள்ளிக்குள்ள வந்துட்டு போகும் மழை பெய்ஞ்சாடைய காலத்துல பச்சதுக்கு வராதிங்க வீட்டுல தொழுங்காக அல்ல மழை பெஞ்சிருச்சு இங்க கூரை இல்ல எல்லாமே நலஞ்சு போயிருக்குது தலையை வச்சா சவதி தலை போயிரும் அதனால வீட்டுல தொழுது கொள்ளுங்க சல்லு ஆனால் அவர்கள் கையேந்தினால் ும் அவர்கள் மோத்தாயினா மலக்குமார்கள் வசிந்து மலாயிக்கா ஓஹோ இவருடைய மலக்குதான் இவருடைய கஃனை வந்து இவருடைய குல்பாட்டினார் அழுகிறார் அப்துல் ரஹ்மான் இப்னா அப்துல் ரஹ்மான் ஒற்றுமையாக என்ன வேணும் அப்துல் ரஹ்மான் எல்லாத்தையும் தருகிறேன் சொன்னாங்க ஒன்று மேனான் பஜாருக்கு போயிட்டு சம்பாத்தியம் செய்து கோடீஸ்வரராக மாறித்தார் அவருடைய சகோதரர்கள் ரெண்டு பேர் ஷகிதாக்கப்பட்டிருக்கிறாங்க அவரு கண்ணீர் வடிச்சு துடியாக துடிச்சு அழுகிறார் ஏன் அழுகிறீங்க என்ற நண்பர்கள் அவர்களுக்கு கால மறைச்சா தலை விளங்குது இன்றைக்கு எனக்கு அப்துல் ரஹ்மானுக்கு அல்லா கூட கூடிய தந்திருக்கிறான் அல்லாவுக்கு நாளைக்கு என்ன பதில் செய்ய போகிறேன் என்ன பதில் சொல்ல போகிறேன் என்று தயங்கினார்கள் அதனால் இது வெறுமனே பயான் அல்ல இது ஒரு தூது மேலான சகோதரர்களே இந்த ஒரு தூது எல்லாரும் சுமந்து எப்படி நாங்க இதாக உலமாக்கலும் ஊர் மக்களும் உட்காருங்க இந்த சொல்லப்பட்ட விஷயத்தை ஈமாண்ட மஜிலிஸ்ட்ல உட்கார்ந்து எப்படி நாங்க புதுப்பிச்சு கொள்ளலாம் எப்படி வளர்த்துக் கொள்ளலாம் எங்களுடைய அறிவு எப்படி வளர்த்துக் கொள்ளலாம் சஹாபாக்கள் கடல் பிரயாணத்தில் செய்யும் அவர்களுக்கு வந்த பிரச்சனைகள் எப்படி நாங்களும் அதுக்குரிய வழ பார்க்க்க்க்க்க வேண்டும் உத்திரோ ஒரு நேர தொழுக விடுபட்டா குடும்பம் சொத்து செல்வம் எல்லாம் பறிப்போனதுக்கு சமம் ரெண்டு சம்பவத்தை சொல்லி முடிக்கிறேன் இந்த ஹதீச நான் பாக்கிறேன் எப்படின்னா சுனாமிய போல சுனாமி எப்படி நடுக்கடலுக்கு போயிருந்தாங்க கடலோரத்துக்கு வந்து பார்த்தா எல்லாமே அழிஞ்சிருக்குது ஒரு நேர ஒரு அசருடைய நேர ஒரு ஃபஜருடைய நேர அந்த ஒன்றரை மணி நேரத்துக்குள்ள தொலை இல்லைன்னா சொத்து செல்வம் எல்லாம் பறிபோனதுக்கு சமம் ரெண்டு சம்பவம் எல்லாம் நாங்க எல்லாரும் இன்றைக்கு குழு தோதுகிறோம் எதுக்கு ஐவேல தொழுகைகளை எதுக்காக குழு தோதுறோம்னா அந்த பிளஸ்தீன் மக்களுக்காக ஏன் எங்களுக்கு வேற ஒன்றுமே செய்யலாம் அல்லா கிட்ட மன்றாடுறோம் அல்லா கிட்ட கேட்கிறோம் இந்த மக்களுக்கு விமோசனத்தை கொடு பைக்கல் மக்கள் விடுவிச்சு தான் அவர்களுக்கு இனி உதவி செய் இந்த அநியாயக்காரர்களிலிருந்து விடுவிச்சு தாண்டு நாங்கள் மன்றாடுறோம் அங்க போய் ஒன்று செய்ய முடியாது ஒரு நெருக்கடியா நிலவையில் இருக்கிறோம் அதுக்கே ஒரு மன ஆறுதலுக்காக வேண்டி ஒரு சம்பவத்தை சொல்கிறேன் வாசிகள் என்று ஒரு ஆள் சூரத்துள் புருஜ் என்றெல்லாம் சம்பவத்தை சொல்லிருக்கிறார் ஒரு சூனியக்காரன் அவருக்கு அந்த சூனியம் வயசாகிருச்சு ஒரு வாலிபருக்கு கொடுக்கணும் என்று வாலிபருக்கு அரசர் நியமிிபருக்கு படிச்சு அந்த வாலிபர் நல்லா படிச்சுட்டார் அவர் சூனியத்தை படிக்கல அவர் அல்லாவும் அவருக்கு தொடர்பாக அல்லா நிறைவேற்றி கொடுக்கிறார் அரசர் அந்த வாலிபரை கொள்ள பார்த்தான் கடல்ல போட பார்த்தான் தப்பிச்சுட்டார் மலையிலிருந்து தூக்கி போட்டான் தப்பிச்சுட்டார் என்ன செஞ்சாலும் அந்த வாலிபர் தப்பி வருகிறார் இந்த வாலிபர் சொன்னார் அரசரே என்ன கொல்லா மக்களையும் ஒன்று சேர்த்து ஊரில் எல்லாரையும் ஒன்று சேர்த்து அல்லாட பேர் சொல்லி எனக்கு நீங்க அம்பிருந்தீங்க மக்கள் ஒன்று சேர்த்து எனக்கு அடிக்கணும் அப்ப நீங்க என்ன கொண்டு சில அறிவின்மை அல்லவே அல்லாத ஏற்றுக்கொள்ளாத நாஸ்தீக கொள்கையில் உள்ள வகையுடைய அறிவில்லாத சில மக்கள் இதை புரிஞ்சு கொள்ள மாட்டார்கள் அவங்களுக்கு தன்னுடைய அனுபவம் தன்னுடைய பகுத்தறிவு தான் அவர்களுக்கு மமதையாக இருக்கும் எங்களுக்கு அல்லாஹுடைய வகை இப்ப இவருக்கு இதை சொன்ன உடனே அரசு சொன்னால் சிம்பிள் எல்லாரும் ஒன்று சேரு அடி அம்பறி கொண்டு போடு முடிச்சார் அங்க விஷயத்தை அந்த சமூகமே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டது கூடியிருந்தவர்கள் எல்லோரும் ஒரு உயிரை கொடுத்தார் தோண்டி நெருப்பை பத்து வச்சு எல்லாரையும் அந்த நேரத்தில் ஒரு தாயையும் புள்ளையும் தூக்கி போடக்குள்ள அந்த புள்ள தாயை பார்த்து சொல்லிச்சு நெருப்புள்ள தாயே இது பூஞ்சோலை நீ உண்மைக்காக இன்றைக்கு உயிரை கொடுக்கிறான் இதுதான் பிலஸ்தீன்ல மல்ல வாழக்கூடிய எல்லாரும் எங்களுக்கு சொல்வார்கள் நிலம அவர்களுக்கு வரக்கூடாது யாருக்கும் வரக்கூடாது அவர்கள் இதிலிருந்து விடுவிக்கப்படுவோம் பொழுது உள்ள பயபக்தியோட அல்லா இடத்துல கேட்டா அல்லா நிச்சயமாக இதை ஏற்படுத்தி தருவார் கன்னியானவர்களே இரண்டாவது சம்பவம் இது எனக்கு உங்களுக்கும் படிப்படையாக இருக்க வேண்டும் வெளிப்படையாக உண்ட பார்த்துட்டு நாங்கள் தீர்மானத்துக்கு வராம நான் சொன்ன இன்றைக்கு இந்த ஜும்மா குத்துவா ஒரு தூது அதுல நான் எல்லாரும் ஒற்றுமையாக இருக்கணும் சஃல் இருக்கிறது போல எல்லாரும் இருக்கணும் பாருங்க ஒரு விஷயத்தை எல்லாரும் விலகிக்கொள்வோம் ஜும்மாவுடைய கடமையான பருத நிறைவேற்ற வந்த வாலிபர்கள் பெரியவர்கள் எல்லாம் நின்று கொண்டு இருக்கிறீங்க ஜும்மா கடமை இல்லாத சில சின்ன புள்ளைகள் முதல் இரண்டாவது சஃப்ல வந்து நேரத்தோடு உட்கார்ந்து இது எங்களுக்கு படிப்பினைக்குரிய ஒரு விஷயம் உண்டு எல்லாரும் பாருங்க இந்த சின்ன பிள்ளைகளுக்கு வயது வரல சொன்னா ஜும்மா கடமை இல்லை கடமை இல்லாதவர்கள் நேரத்தோடு வந்திருக்கிறாங்க ஜும்மா கடமையானவர்கள் பின்னுக்கு வந்து நிற்கிறாங்க அல்லாட உதவி எப்படி வரும் அல்லாட உதவி வரும் கடமையானவர்கள் தன்னுடைய கடமையை சரியான முறையில் செய்யப்படும் ஒரு தாய் எப்பயுமே வெளிப்படையாக பார்த்து வாடம்பரமான வாழ்க்கை நிம்மதிக்கும் இப்படி ஆக்குவே மனித உள்ள அப்படித்தானே இருக்குது அத போல இருக்கணும் இத போல இருக்கணும் இருக்குது துவாசிய போல எல்லா உலகத்துக்கும் கேமத்து வரக்கூடியவர்களுக்கும் ஒரு படிப்பில் இது சகையான அதி அந்த குழந்தை பேசிச்சு பால் குடுக்கிற புள்ள பால் குடிச்சு கொண்டிருக்கிறது பால் குடுவது மனிதன் போகிறான் அவனை அடிச்சு நோவிச்சு துன்புறுத்தி இறத்துக் கொண்டு போறாங்க இந்த தாய் சொன்னா எல்லாம் எந்த புள்ள இப்படி ஆக்கிறாத என்ன அப்படியேதான் ஆக்கிறது என்று சொல்லு தாங்க அவன் மகனே என்ன சொல்றான் பேசக்கொள்ள புள்ள சொல்லிச்சா முதலாவது அரசன் அநியாயக்காரன் இரண்டாவது மனிதன் அநியாயம் செய்யப்பட்டவன் அநியாயக்காக நான் ஆக்கிறாத அநியாயம் செய்யப்பட்டவனாக இருந்தாலும் சரிதான் நானும் நீங்களும் எப்பொழுதும் அநியாயக்காரர்களாக மாறக்கூடாது அநியாயம் என்பது மனிதனுக்கு சேர அநியாயம் அல்ல ஆகப்பெரிய அநியாயம் அல்லாக்கு ரசூலுக்கு சேர அநியாயம் அல்லரசூலுக்கு செய்யற அநியாயம் என்னது அதே நேரத்துல நல்ல பண்பு உருவாக்குங்க சமூகமாக இருங்க இதெல்லாம் செய்ய கொள்ள அல்லா சொல்றது இமான்வர்களாக மாறினால் அல்லாஹ் பறக்கத்துடைய கதவுகளை உங்களுக்கும் எங்களுக்கும் திறப்பான் அப்படியான கதவை யாள்ல இந்த ஊருக்கு இந்த மக்களுக்கு நீ திறந்து விடுவாயாக எல்லா நாம் எல்லோரும் இன்றே சாய்த்த இந்த விஷயத்துல நாம் அமல் செய்யறதுக்கு ஆயத்தமாக விட்டோம் யாழ்லா நீ எல்லாவற்றையும் அறிந்தவனாக இருக்கிறாய்லா யாழா நீ எமக்கு உதவி செய்வாயாக யெல்லாயுமே நீ பாதுகாப்பாயா யெல்லாம் எமக்கு நல்ல வழிகளை செய்ய தருவாயா எங்களுடைய ஈமானை பலப்படுத்துவாயாக எங்களுக்கு குரோஷனமான அறிவை தருவாயாக நல்ல அகலாக்கை தருவாயாக நல்ல பண்பை தருவாயாக உனக்காகவே எல்லா எதையும் செய்யக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக இந்த ஊர் மக்களுக்கு நீ ஈமானுடைய பாக்கியத்தையும் எல்முடைய பாக்கியத்தையும் இஹ்லாசுடைய பாக்கியத்தையும் இங்க கூட இருக்கக்கூடிய எல்லோருக்கும் ஒற்றுமையாக தீன் பணியில் ஈடுபடக்கூடிய பாக்கியத்தை தந்துருவாயாக வாக்க